அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் செந்தமிழ நறுந்தேனே நற்செயல உணக்களி தேனி நீ நைந்தில் உனக்கனில் எனக்குந்தானே என்று என அருள் இத்தமிழ் அண்ணையை வணங்கி மகிழ்கிறேன் நற்றினை வானொலியில் இன்றைய தகவல் துளிகள் வழங்குபவர் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம் ஓய்வு பெற்ற நல்லாசிரியை தேன்மொழி முத்துக்குமாரசாமிழ அவசியத்தை பற்றி பார்ப்போம் நாம் நம் வீட்டை போலவே நமது சுற்றுப்புறத்தையும் சீர்கெடாமல் ஒவ்வொருவரும் பாதுகாக்க வேண்டும் சுத்தம் சோறு போடும் சுகாதாரம் ஆரோக்கியம் தரும் எனவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியம் இருக்க வேண்டும் இன்று கழிவறையை கிராமப்புற மக்களும் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் நகர பேருந்து நிலையங்கள் பல சீர்கெட்டு காணப்படுகின்றன கட்டண கழிப்பிடம் கட்டணமில்லா கழிப்பிடம் இரண்டுமே அருகருகேதான் உள்ளன பொது இடத்திலேயே அதுவும் பலர் கூடும் இடம் என்று கூட சிந்திக்காமல் நாசம் செய்கிறார்கள் இதனால் பேருந்து நிலையங்கள் துர்நாற்றத்துடனும் பல்வேறு நோய்கள் உற்பத்தியாகவும் சங்கமமாக உள்ளன நாம் ஒவ்வொருவரும் நமது இரு வாகனங்களை நன்கு பழுது நீக்கி அதிக புகை வராமல் பராமரிக்க வேண்டும் கூப்பிடு தூரம் தானே செல்ல வேண்டும் என்றால் நடந்தே செல்லலாம் இல்லை என்றால் மிதிவண்டியில் செல்லலாம் இதனால் நோயற்ற வாழ்வு வாழலாம் சிக்கனமாகவும் புகையற்ற வாழ்வும் வாழலாம் அல்லவா மாசற்ற காற்றே தீபற்ற வாழ்வை தரும் நாம் சுவாசிக்கும் காற்றும் இருத்தல் மிக அவசியம் இதையே ஒரு கவிஞர் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா என்றார் எனவே காற்றை மாசில்லாமல் வைத்துக் கொள்வதில் நம் அனைவருக்கும் பங்குண்டு வாகனத்தை மிக அவசியமான இடங்களுக்கு மட்டும் பயன்படுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நாலஞ்சு பேர் போக வேண்டுமா பேருந்தில் சென்று செலவையும் மிச்சம் செய்யலாம் கூட்டமாக செல்ல வேண்டுமா அப்பொழுது வேணில் செல்லலாம் சுற்றுப்புற சூழலுக்கும் காடுகளுக்கும் தொடர்பு உண்டு காடுகளை பாதுகாப்போம் பூங்காக்கள் வீட்டு தோட்டம் அமைத்து சூழலை உண்டு பண்ணலாம் வீட்டு வாசலில் துளசி செடிகள் அரளி செடிகள் புன்கன் மரம் வேப்ப மரம் அரச மரம் போன்றவைகளை வளர்க்கலாம் கூறான இலைகள் உடைய மரங்களும் புதற் செடிகளும் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பயனை தருகின்றன இருபத்தி நாலு மணி நேரமும் சுத்தமான ஆக்சிஜனை தரும் மரங்களையும் செடிகளையும் வளர்த்து நலமான வாழ்வு வாழலாம் மூலிகை செடிகளையும் காய்கறி செடிகளையும் வளர்த்து பயன்பெறலாம் வெளிநாடுகள் பல சுத்தமான ஆக்சிஜனை பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்கிறார்கள் நம் நாட்டிலும் இந்நிலை வராமல் பார்த்துக் கொள்வது மிகவும் சிறந்தது சுற்றுச்சூழல் சீர்கிடாமல் பாதுகாப்பது நமது கைகளில் தான் உள்ளது காடுகளை பாதுகாத்தால் தடுக்கலாம் அக்காலத்தில் நிழலுக்காகவும் காற்றுக்காகவும் வளர்த்தார்கள் அடுத்த பத்தாண்டுக்குள் பூமி இப்பொழுது இருப்பதை விட நாலு மடங்கு வெப்பம் அதிகரிக்குமாம் இமயமலையும் முயல் வேகத்தில் இருக்கிறது அதனால் ஒன்று சேர்ந்து போராடினால் தான் பூமி வெப்பமயமாதலை தடுக்க முடியும் மரங்களை அதிக அளவில் நட்டு பாதுகாக்க வேண்டும் பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும் அசோக அந்த காலத்திலேயே மரங்களை சாலையோரங்களில் நட்டார் சாலையில் அமைத்தார் என்றெல்லாம் நாம் படித்துள்ளோம் கேட்டுள்ளோம் எந்த அறிவியல் வளர்ச்சியும் இல்லாத காலத்திலேயே சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அசோகர் மரங்களை நட்டு வளர்த்து பாதுகாத்துள்ளதை நினைக்கும் போது ஆச்சரியமாக உள்ளதல்லவா எல்லா மறிந்த நாம் காடுகளையும் அடிக்காமல் பாதுகாப்போம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்கிடின் அனைவருக்கும் தாழ்வு என்ற பாரதியின் அடிச்சுட்டை பின்பற்றி நல்ல விஷயங்களை தொடர்வோம் நல்வாழ்வு வாழ்வோம் நம்மை சுற்றியுள்ள இடங்களை தூய்மையாக வைத்துக் கொள்வோம் சுகமாக வாழ்வோம் வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வளமுடன்